அல்லாஹும் எல்லா புகழும் அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து மனிதன் என்றால் யார் என்ற ஒரு வினா எழுப்பப்பட்டால் அதற்குரிய விடை எதுவாக இருக்கும் மனிதன் என்பவன் இரண்டு கூறுகளால் ஆனவன் முதலாவது கூறு உடல் இரண்டாவது கூறு உள்ளம் உடல் உள்ளம் என்ற இந்த கொண்டவன்தான் மனிதன் பல பலபோது நாம் இந்த உண்மையை மறந்து விடுவது உண்டு உடலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் உள்ளத்துக்கு பலபோது போது கொடுக்கப்படுவதில்லை உடலை நினைத்து பார்ப்பது போல உள்ளத்தை நாம் நினைத்து பார்ப்பதில்லை உடலியற் தேவைகளை நாம் அலட்டிக்கொள்வது போல உள்ளத்தின் தேவைகளை நாம் அலட்டிக்கொள்வது மிகவும் குறைவும் ஆனால் உண்மையில் உடலோடு உள்ளம்தான் அது கூடிய உடலை ஒரு வீட்டுக்கு நாம் ஒப்பிடலாம் அந்த வீட்டில் வாடுகின்ற மனிதன்தான் உள்ளம் ஒரு பெரிய மாளிகை ஒரு பெண்ணாம் பெரிய கட்டடம் எல்லா வசதிகளும் மாளிகையிலே இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் எவரும் வாழ்வதில்லை என்றிருந்தால் அந்த மாளிகையிலே எவரும் குடியிருப்பதில்லை என்று இருந்தால் அந்த மாளிகைக்கு எந்த பெருமதியும் கிடையாது அதனை நாம் பாலடைந்த வீடு என்று சொல்வோம் எனவே உடல் என்பது வீடு அதில் குடியிருக்கும் மனிதனுடைய அங்கத்தில் இருப்பதுதான் உள்ளம் ஆன்மா கல்பு மனிதனுடைய உடலுக்கு நோய்கள் ஏற்படுகின்றன அந்த நோய்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது நாம் மிகவும் கவனமாக இருக்கிறோம் இந்த உடலுக்கு நோய்கள் பீடிப்பது போலவே உள்ளத்துக்கும் நோய்கள் ஏற்படுகின்றன உடலுக்கு ஊட்டச்சத்து தேவையாக இருப்பது போலவே இந்த உள்ளத்துக்கும் ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது உண்மையில் உடல் ரீதியான நோய்களை விட உல ரீதியான நோய்கள் தான் மிகவும் ஆபத்தானவை உள்ளம் செத்துவிட்டால் அதன் விளைவு மிக பயங்கரமாக அமையும் மனிதனுடைய பெருமதி அவனது உடலை விட அவனது உள்ளத்தில் இருக்கிறது என்பதற்கு மிக சாதாரண ஒரு உதாரணத்தை நாம் சொல்ல முடியும் ஒரு மனிதன் வாழ்கிறான் அவனுக்கு ஒரு பெயர் இருக்கும் ஒரு முகவரி இருக்கும் அவனை அவர் என்றும் தாங்கள் என்றும் நீங்கள் என்றும் அழைப்பார்கள் அவனது உடலில் அவனது ஆன்மா பிரிந்து விட்டால் அடுத்த கனமே அவனுக்கு என்ன பெயர் மையத்து ஜனாதா என்று பெயர் தனது மதிப்புக்குரிய கணவனை கூட உயிர் பிரிந்து விட்டால் ஆன்மா பிரிந்து விட்டால் மனைவி ஒரு நாளும் அவரை எடுங்கள் அவரை கழுவுங்கள் அவரை குடிப்பாட்டு பிள்ளைகள் குழந்தைகள் கூட பாப்பாவை அல்லது தாத்தாவை அல்லது தகப்பனை பாருங்கள் எடுங்கள் தூக்குங்கள் என்று சொல்வதில்லை நண்பர்கள் கூட பேரை உடனடியாக அந்த கனப்பொழுதே அவரது பெயர் போய்விடும் அவருக்குள்ள மரியாதை போய்விடும் எந்த அளவுக்கு என்றால் உயர் தினை அகிரினையாக மாறிவிடும் அதுவரை உயர் தினையாக இருந்த அந்த மனிதன் அகிரணையாக மாறிவிடுவார் அவர் என்றும் இவர் என்றும் தாங்கள் என்றும் நீங்கள் என்றும் கூறப்பட்ட அந்த மனிதன் திடீரென்று அகிரினை உடைய நிலைக்கு சென்று விடுகிறார் எனவே மனிதனுடைய பெருமதி எதில் இருக்கிறது அவனது உள்ளத்தில் தான் அவன் பெற்றிருக்கிற ஆன்மாவில்தான் அவன் பெற்றிருக்கிற கல்வியிட்டாஹிஹல்ல துப்புரவு செய்ய சீர் செய்ய இந்த உலகத்திற்கு நபியாக வந்தார்கள் நபி அவர்களுடைய முழு கவனமும் மனிதனுடைய ஆன்மாவில் இருந்தது உள்ளத்தில் இருந்தது قلبيل يرندد ائتان القران سرده هو الذي بعث في الامم دينا رسولا منهم يتلو عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه وان كانوا من قبل لفي ضلال مبين عند وسنته الله في تليوا رسول الله صلى الله عليه وسلم அவர்களை اتبعوا بنيي سيودكا இறை தூதராக வந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்கிறார் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அல்லாவுடைய வசனங்களை உங்களுக்கு ஓரிக்காண்பித்து உங்களுக்கு வழங்கி உங்களை சுத்தப்படுத்த துப்புரவு செய்ய அவர் வந்திருக்கிறார் என்ற கருத்தை அல் குரான் சொல்கிறார் நபி அவர்கள் எங்களுடைய உள்ளத்தை ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்காக வப்படுத்துவதற்காக வந்தார்கள் இலக்காக அமைந்த இடம் என்றால் கல்பு சீராகிவிட்டால் எல்லாம் சீராகிவிடும் சொன்னார்கள் உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது அது சீராகி விட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும் அது கெட்டு விட்டால் முழு உடம்பும் கெட்டு விடும் அதுதான் உள்ளம் ஆன்மா கல்பு என்று சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் அவனது உள்ளம் ஆரோக்கியம் கெட்டுவிட்டால் மனிதனுடைய உடல் எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் அவனுடைய உள்ளம் அசுத்தமாக இருந்தால் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அவனது உள்ளம் அசுத்தமாக அவலட்சணமாக இருந்தால் அசிங்கமாக இருந்தால் உண்மையில் அவன் எத்தகைய பெருமதியை மற்றவனாக மாறிவிடுவான் குரான் அடித்து சொல்கிறது அது அவ்வளக ார் வெற்றி பெ அசுத்தொண்டாரோ அவர் உண்மையில் பழி தோல்வி அடைந்தவர் ஆவார் என்று அல் குரான் மிக அழகாக சொல் சகோதரிகளே எங்களுடைய மருமை வாழ்க்கையில் அந்த நிலையான நிரந்தரமான வாழ்க்கையில் எமது சொத்து செல்வங்களோ பிள்ளை குட்டிகளோ ஏனைய நாம் உலகத்தில் பெற்றிருக்கிற வளங்களோ எத்தனை நன்மையும் அழிக்க போவதில்லை மாறாக இந்த மனிதன் சுத்தமான உள்ளத்தோடு சாந்திமயமான உள்ளத்தோடு துப்பரவான உள்ளத்தோடு மாசு மறுவற்ற உள்ளத்தோடு அல்லாவை சந்திக்கிறானோ அவன்தான் வெற்றி பெறுவான் அந்த வகையில் அந்த சுத்தமான மாசுமரு உள்ளத்தை மனிதனுக்கு வழங்குவதற்காக வந்தவர்கள் தான் அந்த நாளிலே அந்த மருமையிலே ஒரு மனிதனுக்கு அவனுடைய பிள்ளை குட்டிகளோ அவனுடைய சொத்து செல்வங்களோ இத்தகைய பயனையும் அளிக்க போவது இல்லை எந்த மனிதன் வருகிறானற்றி பெறுவான் சிந்தித்து பார்ப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் எமது அன்றாட வாழ்க்கையில் நாம் உடனுக்கும் எமது புற தேவைகளுக்கும் உடலிய தேவைகளுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இந்த வாடுகின்ற அந்த ஆத்மாவை மறந்து விடுவதுண்டு எமது உடலுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டார் வளர்த்துக் கொள்கிறோம் திடீரென்று ஒரு மயக்கம் வருகிறது டாக்டரிடம் போகிறோம் டாக்டர் எங்களுடைய ரத்த அழுத்தத்தை பரிசோதித்து பார்த்துவிட்டு உனக்கு பிரெஷர் இருக்கிறது என்று சொல்கிறார் எனவே நீ போய் உனது கொலஸ்ட்ரோலை உன்னுடைய ஏற்பட்டு விடுகிறது எனது உடலுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது எல்லா அறிக்கைகளையும் ரிப்போர்ட்டுகளையும் எடுத்துக்கொண்டு கவலையோடு டாக்டரை சந்திக்கிறோம் அவர் சொல்கிறார் உனக்கு நெத்த அழுத்தம் இருக்கிறது நீ தொடர்ந்து மாத்திரை பாவிக்க வேண்டும் உனக்கு கொலஸ்ட்ரோல் இருக்கிறது இதை குறைத்துக் கொள்வதற்காக நீ இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் போதால் இந்த அளவில் மாத்திரைகளை பெற வேண்டும் எடுக்க வேண்டும் இன்னென்ன பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் கவலைப்படுவது ஒரு பக்கம் அலட்டிக்கொள்வதன் மறுபக்கம் இந்த நோய்களை குறைத்துக் கொள்வதற்காக எத்தகைய திரத்தையை எடுத்துக்கொள்வோம் என்று நாம் அறிவோம் இந்த உள்ளத்துக்கும் நோய்கள் என்றால் தீய சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் பாவமான யோசனைகள் பொறாமை துவேஷம் பகமை காழ்ப்புணர்ச்சி பல்வேறு நோய்களால் இந்த உள்ளம் பாதிக்கப்பட்டு இந்த உள்ளத்தின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது இதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டுமே என்ற உணர்வு எமக்கு பிறப்பது மிகவும் குறைவு ஆனால் உடலை விட இந்த உள்ளத்துக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் லோகாயுத உலக கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் இன்று உலகம் வலியுறுத்துகின்ற கருத்து என்ன தெரியுமா உடலியல் நோய்களுக்கு கூட அடிப்படை காரணமாக அமைவது உள்ளத்து நிலைதான் உள்ளத்தில் உள்ளளாறுகள் மனிதனுடைய ஆன்மாவில் உள்ள கோளாறுகள் தான் பெரும்பாலும் அவனுடைய உடலியல் நோய்களுக்கு கூட காரணமாக அமைந்திருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் குறிப்பாக இன்றைய நவீன யுகத்திலே பரவலாக காணப்படுகின்ற இந்த ரத்த அழுத்தம் இந்த சீனி இந்த கொலஸ்ட்ரோல் முதலான நோய்களுக்கு பெரும்பாலும் அவனுடைய மனோநிலை காரணமாக அமைகிறது என்று மிக அண்மை காலத்தில் ரஷ்ய விஞ்ஞானிகள் போது ஒரு கலந்துரையாடல நான் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அண்மையில் ரஷ்ய விஞ்ஞானிகள் ஒரு தெளிவான கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த மிலேனியத்தின் நோய்களான இந்த பிளட் பிரெஷர் இந்த டயபெட்டிஸ் இந்த கொலஸ்ட்ரோல் முதலானவற்றுக்கு உடலியல் ரீதியான பிரச்சனைகளை விட உடல் ரீதியான செல்வாக்கு செலுத்துகின்றனுலக நாடுகளில் மருத்துவ கல்லூரிகளில் உடல் ரீதியான நோய்களுக்கு உடல் ரீதியாக மாத்திரம் மருத்துவம் செய்யாமல் ஏக காலத்தில் அவனுடைய உடலியல் பிரச்சனைகளை பார்ப்பது போல மருத்துவரிகளில் பாடமாக கற்பிக்கிறார்கள் அவன் கலரும் நிலைக்கு சென்று ஆத்மாவை அவனுடைய உள்ளத்தை எந்த அளவு பக்குவப்படுத்திக் அந்த அளவுக்கு அவனுடைய உடல்நீதியான நோய்கள் மிக குறையும் என்று அவர்கள் இப்போது அடித்துச் சொல்கிறார்கள் எனவேரவு கட்டுப்படுத்த வேண்டுமா கொலஸ்ட்ரோல் குறைய வேண்டுமா நீத்திரம் எடுத்தால் போதாது மருந்து எடுத்தால் மாத்திரம் போதாது உனக்கு மெடிடேஷனும் அவசியம் அவர் நல்ல வார்த்தைகளை போட்டு சில சொங்களாலும் வார்த்தை காலங்களாலும் பேசி நோயாளியை அணுகிறார் அப்போது டாக்டர் என்ன செய்ய வேண்டும் காலையிலும் மாடையிலும் தியானத்தில் ஈடுபட வேண்டும் ஒருவர் யோகாபியாசம் செய்யுமாறு சொல்வார் மற்றொருவர் இன்னும் சில பயிற்சிகளை சொல்வார் எப்படி அமர்ந்து எப்படி சிலவற்றை நினைத்து நீ ஒரு தளது உள்ள சென்று உனது உள்ளத்தின் சப்கான்சியஸ் மைண்டோடு நீ பேசி சில சஜன் சொல்லி சில நல்ல மனப்பதவிகளை ஏற்படுத்தி நீ எப்படி உனது உள்ளத்தை ஆத்மாவை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளாமனு சொல்லுவார் அவ்வாறு சொல்கின்ற போது வீட்டுக்கு வந்து போகிறேன் ரிலாக்ஸேஷன் செய்ய போகிறேன் நான் என்னுடைய சப்கான்சியஸ் மைண்டை நோக்கி போக போகிறேன் இதெல்லாம் நல்ல வார்த்தை ஜாதகம் ஆனால் அல்லாவுடைய மாளிகையில் படித்த ரபுல் ஆலமியினுடைய கலாமை சொல்லி அந்த அவர்களுடைய போதைகள் இருக்கின்றன இருக்கிறன இவற்றை காலை மாலை இப்படி இப்படி ஓதி வந்தால் உங்களுக்கு தளர்வு நிலை வரும் மன அமைதி பிறக்கும் மன நிறைவு கிடைக்கும் சந்தோஷம் வரும் என்று சொன்னால் அதுவும் சொல்லும் ஆள் எனக்கு இப்படி நோய்கள் இருக்கின்றன அந்த நோய்களை குறைப்பதற்கு நீங்கள் இந்த விக்கிரவுராதிகளை ஓதிவாருங்கள் ஏனென்றால் உங்களுடைய உடலியல் நோய்களுக்கு உள்ளத்தில் உள்ள கோளாறும் ஒரு முக்கியமான காரணம் பாதி உங்களை ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு எத்தகைய கேடுகளும் ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தெரிஞ்ச விஷயம் தானே ஹசரத்து சொல்லித்தாங்களே சொல்லி நாம் ஆனால் டாக்டர் சொல்லுவார் வேற பாசனை சொல்லுவார் அவர் இந்த டெர்மினாலஜி எல்லாம் போட்டு அதான் சொற் வார்த்தை ஜாலங்களை போட்டு சொல்லுவார் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டிலே சில பிழையான மனப்பதிவுகள் இருக்கின்றன அந்த பிழையான மனப்பதிவுகளை எடுத்து நல்ல மனப்பதிவுகளை உங்களது உள்ளத்தின் ஆழத்தில் பதுக்கின்ற போது உங்களுடைய உள்ளம் ஆரோக்கியமான நிலைக்கு வரும் அதைத் தொடர்ந்து உடலும் ஆரோக்கியம் பெறும் அப்படியா டாக்டர் பாருங்களேன் இதை இவ்வளவு நாளும் சொல்லித்தார் இல்லையே இவ்வளவு நாள் அதை தான் சொன்னார் ஆனா அவரு இந்த மிலேனியம் பார்க்கல அதை சொல்லல அது நம்மளிடம் இருக்கிற ஒரு தவறுதான் நான் வளமையா சொல்வேன் பழைய ரசத்தை புதிய குறைவாயிருக்கு அதனால நான் டாக்டர்கள் மருத்துவர்கள் கொடுக்கின்ற அந்த சிகிச்சைகள் தவறானவை பிழையானவை என்று சொல்லவில்லை அதனோடு இந்த குரானும் சேர்ந்து விட்டால் அல்லாவுடைய இருக்கும் என்று ஒளிக்கு மேல் ஒளியாக இருக்கும் அது ஒரு ஒளி அதை மறுப்பதற்கில்லை அது அக்களால் அக்கல் என்பது ஒரு ஒளி வகை என்பது அடுத்த ஒளி அல்லா ரெண்டு ஒளிகளை எங்களுக்கு தந்திருக்கிறான் ஒன்று பகுத்தறிவு என்ற ஒளி நூர் அடுத்தது வகை என்ற நக்கல் என்ற ஒளி இந்த அக்களும் நக்கலும் அக்களும் வகையும் இணைகின்ற போதுதான் ஒளிக்கு மேல் புரதிக்குரிய நிலைமை என்னவென்றால் நின்று விடுகிறார்கள் நினைக்கிறார்கள் நக்களோடு நிற்பவர்கள் நிச்சயமாக அக்களை நோக்கி போவார்கள் அக்களோடு இருப்பவர்கள் நக்கலை நோக்கி வந்தால் நிச்சயமாக அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் மிக மகத்தானதாக இருக்கும் சகோர்களே இந்த வகையில் உள்ளம் இஸ்லாத்துடைய பார்வையிலும் அது கூடுதலானுக்கும் அல்லாஹு உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய உடம்பையோ பார்ப்பது மாற்றமாக உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையுமே அவன் நோக்குகிறான் என்று சொன்னார்கள் உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் மனிதனுடைய பெருமதி பெருமானம் அமைந்திருக்கிறது அல் குரான் கூட ரசூ உள்ளது அல்லாவுடைய கலாமான அல் குரான் உள்ளத்துக்குத்தான் இறக்கப்பட்டது எனவே சீர்திருத்தம் என்பது எங்கிருந்து வர வேண்டும் உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் உள்ளத்தை தான் முதலாவது சீர் செய்ய வேண்டும் உலகிலே மூன்று வகையான படைப்பிடங்களை நாம் பார்க்கிறோம் முதல் படைப்பினம் மலக்குகள் இரண்டாவது படைப்பினம் மிருகங்கள் மூன்றாவது படைப்பினம் மனிதர்கள் ஆசை இல்லை மிருகங்களுக்கு ஆசை இருக்கிறது அறிவில்லை மனிதனுக்கோ அறிவும் இருக்கிறது ஆசையும் இருக்கிறது மனிதன் அறிவால் செயல்படுகின்ற போது ஆசையை அடக்கி அறிவால் செயற்படுகின்ற போது மலக்குகளை விட உயர்ந்த நிலைக்கு போய்விடுகிறார் கிடையாது எனவே அல்லாவுடைய கட்டளை மாறு செய்யவே மாட்டார்கள் அவர்களுக்கு எது கட்டளையாக பிறப்பிக்கப்படுகிறதோ அதை அவர்கள் அப்படியே அச்சோட்டாக நிறைவேற்றுவார்கள் என்று குருவான் சொல்கிறார் உடலியற் நிறைவேற்றுவதிலே ஏன் காலம் கலியும் அறிவு கிடையாது பிரச்சினை இல்லை சோதனை இல்லை மிருகங்களுக்கும் இல்லை சோதனை ரெண்டுக்கும் இடையில் இருக்கின்றான் அறிவா ஆசையா அறிவு வேலை செய்கின்ற போது மனிதன் மனக்குகளை விட உயர்ந்த நிலைக்கு போகிறான் அறிவிப்படுகின்ற போது மிருகத்தை விட கீழா நிலைக்கு போகிறான் ஏன் மிருகத்தை விட கீழா நிலைக்கு போகிறான் அறிவிருந்தும் அவன் கட்டுப்பட்டு விடுகிறான் எனவேதான் குரான் சொல்கிறது நாங்கள் மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகத்துக்காக படைத்திருக்கிறோம் ஏன் தெரியுமா அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு நாம் கேள்வியை கொடுத்திருக்கிறோம் அதை கொண்டு அவர்கள் சத்தியத்தை கேட்கிறார்கள் இல்லை உலா கல் இவர்கள் ஆடு மாடு ஒட்டகம் முதலான கால் போன்றவர்கள் இல்லை இல்லை அதல் அந்த கால்நடைகளை விட மிருகங்களை விட கேவலமானும் ஆசைக்கு அடிமைப்பட்டு நடக்கின்ற காரணத்தினால் அவன் மிருகங்களை விட கேவலமானவனாக இருக்கிறான் என்று அல் குரான் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே எப்போது மனிதன் ஆசைகளுக்கு அடிமைப்படாமல் உடலியல் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உள்ளத்தை மனதை கல்பை நப்சை ரூத்தி நடக்க ஆரம்பிக்கின்றனோ அப்போது மனிதன் மலக்குகளை விட உயர்ந்த நிலையை அடைகிறான் அத்தகைய ஒரு நிலைக்கு மனிதனை கொண்டு செல்வதற்காக வந்தவர்கள் தான் அடகிவசல்ல மனிதன் ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான படைப்பு அவனுடைய உடலோ இந்த பூமியோடு தொடர்பட்டிருக்கிறது அவன் பெற்றிருக்கிற ஆன்மாவோ வானத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது இந்த உடம்பு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம்ஹாக்கும் இந்த மண்ணில் இருந்துதான் நாம் உங்களை படைத்தோம் மீண்டும் இந்த மண்ணை நோக்கியே உங்களை திருப்புவோம் மீண்டும் இந்த மண்ணில் இருந்து உங்களை நாம் எழுப்புவோம் எனவே மனிதனுடைய உடம்பும் மண்ணோடு சம்பந்தப்பட்டது வெறும் மண்ணோடு சம்பந்தப்பட்டதுதான் உடம்பு மண்ணால் உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட உடல் சுமந்திருக்கிற உள்ளம் இருக்கிறதே ஆத்துமா ரோஹ இருக்கிறதே அது வானத்தோடு சம்பந்தப்பட்டது எஸ் அது உனக்கான மின் அவர்கள் உங்களிடம் ரூகை பற்றி விசாரிக்கிறார்கள் அது எனது தொடர்பான விஷயம் என்று சொல்லுங்கள் ஊதினோம் எனவே வானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் தொடர்பு தான் நாம் சுமந்திருக்கின்ற உள்ளம்மா அந்த ஆத்மாவை சுமந்திருக்கிற இந்த உடலோ மண்ணோடு சம்பந்தப்பட்டது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த மண்ணாங்க ஆத்மாவுக்கா உள்ளத்துக்கா என்று ஆனால் கவலைக்குரிய விஷயம் இந்த மண்ணுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அந்த வானத்தோடு ரப்போடு தொடர்பு பெற்ற தொடர்பு அந்த ஆத்மாவுக்கு உள்ளத்துக்கு மனிதர்கள் கொடுப்பது மிகவும் குறைவாக இருப்பதை நாங்கள் சகோதரர்களே உடம்புக்குரிய உணவு ஊட்டச்சத்தை செலவு செய்ய வேண்டும் அப்படித்தானே நல்ல போஷாக்கான உணவு உட்கொள்வதாக இருந்தால் நல்ல விட்டமின்கள் சாப்பிடுவதாக இருந்தால் சொல்வார்கள் சில போது உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு நான் மாத்திரைகளுக்காக இவ்வளவு செலவு செய்கிறேன் என்று ஐம்பது 30 வெள்ள முப்ப ஒரு மாதத்துக்கு இவ்வளவு வெள்ளிகள் செலவழி செலவு செய்கிறேன் இந்த உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தில் உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் மருந்தாக இருக்கலாம் மாத்திரையாக இருக்கலாம் செலவு செய்ய வேண்டும் சகோதரிகளே மிக பெருமதி மிக்க இந்த தொடர்புடையோடு தொடர்புப்பட்ட இந்த ஆத்மாவுக்கு தேவையான உணவை பெற்றுக் கொள்வதற்கு எந்த செலவும் இலவசமாக கிடைக்கிறது குரானு செலவு இல்லாமல் கிடைக்கிறது இல்லாமல் போய்விட்டது இதுதான் துர்ப்பாக்கியமான நிலை எனவே நாம் குடும்பத்திலே நீதியை நிலைநாட்டுவதற்கு முன்னால் மனிதனுக்கு மத்தியில் நீதி செலுத்துவதற்கு முன்னால் சமுதாயத்திலே நியாயமாக நடப்பதற்கு முன்னால் நமக்குள் முதலாவது நியாயமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் நமக்குள் நியாயமாக நடப்பது என்றால் நாம் பெரியோர் அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நமக்குள் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஒன்று உடம்பு அடுத்தது உள்ளம் நாங்கள் செய்கின்ற பெரிய டிஸ்கிரிமினேஷன் பாரபட்சம் என்ன உடம்புதான் நம்முடைய முக்கியமான கவனத்தை பெறுகிறது உள்ளம் பெறுவதில்லை இந்த தடம் தான் முக்கியமான கவனத்தை பெறுகிறது பிரச்சனைகள் குறைவு எனவே பிரச்சினை பிரச்சனை என்று சொல்கிறார்கள் எல்லோரும் ஏதோ பிரச்சனை இடம்புற பிரச்சனை விளப்பம் இல்லாத பிரச்சனை பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு தத்தி திரிகிறார்கள் என்ன பிரச்சனை என்றால் நான் உடம்பில் கல்வி அது இது இதெல்லாம் உடல் தேவைகள் இதற்காக எத்தனை நேரங்கள் ஒதுக்கப்படுகிறது ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் இந்த ஆத்மாவின் தேவைகளுக்காக நேரம் ஒதுக்கிறோம் பயம் நடக்கிறது நேரம் இருந்தால் வசதிப்பட்டால் வேறு சோழிகள் இல்லாமல் இருந்தால் அதைவிட முக்கியமான விவகாரங்கள் இல்லாமல் இருந்தால் அதுவும் இன்ட்ரஸ்ட் ஆக இருந்தால் அப்படி இருந்தா பயம் பண்றவர் இங்க வந்து நடிக்கணும் நடத்தும் என்ன பேச்சாளி பார்த்து வருவாங்க அது வந்த பிறகு கொஞ்சம் போகுதான் கிடையாது அங்கதான் ராகத்தை செல்றாங்க அதனால ராகத்தை இழக்கிறாங்க இழந்த போட்டு பிறகு ராகத்தை எப்படி பெறது கேட்கிறாங்க எப்படி ராகத்தை கொடுக்கிறது அவர்கள் சொன்னுடைய உள்ளத்தில் குரானுடைய ஒரு பகுதி ஏதும் இல்லையோ அவன் பாலடைந்த வீட்டுக்கு சமமானவன் அவனுடைய உள்ளம் பாலடைந்த வீட்டுக்கு சமமானவன் சௌர்களே சிந்தித்து பாருங்கள் பாலடைந்தாதாரணமா சொல்லு சைத்தான் தான் கூடியிருப்பான் பாலந்த வீட்டில் வேற யாரும் இருப்பான் மனக்கல வருவாங்க பாலந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்ப பாலடைந்த வீடுகளாக நடமாடித்திருக்கின்ற மனிதர்கள் யாரா இருப்பார்கள் வர்கள இருப்ப நடமாடும் செய்த அங்க என்ன இருக்கும் குழப்பம் இருக்கும் பிரச்சினை வேலை செய்ற நேரம் தூக்கம் வரும் தூங்குற நேரம் விடுப்பு வரும் விடுத்திருக்க வேண்டிய நேரம் தூக்கம் வரும் தூங்க வேண்டிய நேரத்தில் விடுப்பு வரும் குழப்பம் மனசுல குழப்பம் நிம்மதி இல்ல ஏன என்ன காரணம் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு என்ன பாட்டா இருக்கும் மலக்களை வரவழைக்கிற பாட்டா சைத்தான கூப்பிடுற பாட்டு வா வாடி வா சங்கமின்னு சொல்லி சொல்ற பாட்டா அந்த பாட்டு இருக்கும் அந்த சினிமா பாட்டு இந்த சினிமா பாட்டு பார்க்கிற சினிமா படத்துல வார அந்த சைத்தானிய காட்சிகள் எல்லாம் உள்ளத்துக்கு போய் அது வார அசிங்கமான அவளைச்சனமான விரோதமான ஆபாசமான கெட்ட சைத்தானிய காட்சிகள் உள்ளத்தை போய் மாசுபடுத்தி அந்த உள்ள எப்படி இருக்கும் எப்படி மருந்து செய்கிறது அந்த உள்ள இரண்டு பக்கத்தில் பாதிப்பு ஒரு பக்கத்தில் ஆரோக்கியமான விஷயங்கள் கிடைக்கவில்லை குரான் இல்லை அஜீஸ் இல்லை இல்லை ஔராத் இல்லை நல்ல எண்ணங்கள் இல்லை ஒரு பக்கம் மனப்பதிவுகளும் நாளாந்தம் குவிக்கப்படுகிறது ஆனா நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இடைக்கிடையே வந்து ஒரு தொழுகையை தொழுது ஒரு விக்கிரை செய்து ஒரு துவாவை ஓதி ஒரு நசீகத்தை கேட்டு ஒரு பயானுக்கு காது கொடுத்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவதற்கான முயற்சியும் அவ்வப்போது நடப்பது உண்டு என்றே ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் நிறைய தண்ணீர் இருக்கின்ற போது பாலை ஊற்றினால் என்ன நடக்கும் ஏதோ நடக்கும் எனக்கு தெரியும் என்ன நடக்கும் பாலும் தண்ணியும் கலந்த பாத்திரமா மாறுமா அல்லது பால் வெளியே கொட்டுமா ஏதோ அசும்பா இது நடக்கும் விரும்பினால் அதில் உள்ள தண்ணீரை கொட்டி விட வேண்டும் குறைந்தபட்சம் அறவாசியாவது கொட்ட வேண்டும் அப்ப குறைந்தபட்சம் பாலும் தண்ணீரும் கலந்த ஒரு ஏதோ ஓரளவு பண்ணக்கூடிய ஒரு அதிகமா பாலில் தண்ணி கலக்கிறது வளம என்ன நடந்திருக்குகள் கெட்ட செயல்கள் நடத்தையால் ஒவ்வொன்றாலும் உள்ளத்துக்கு செய்திகள் போய்கொண்டே இருக்கின்றன ஒன்றில் அவை நல்ல செய்திகளாக இருக்கும் அல்லது மோசமான செய்திகளாக இருக்கும் குரானை நீங்கள் ஓதினால் அதன் கருத்தை வாசித்தால் அதனை அரசினால் ஆராய்ந்தால் ஒரு மோசமான பத்திரிகை வாசித்தால் ஒரு மோசமான பாடலை கேட்டால் ஒரு மோசமான படத்தை பார்த்தால் மறுபக்கம் உள்ளத்தை நோக்கி கெட்ட சஜசன்ஸ் போகும் போய் இப்ப என்னண்டா இவண்டும் கேட்டான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் உடம்பும் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு மலக்கும் ஒரு செய்தான ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு மலக்கும் சைத்தானும் இருக்கிறான் ரெண்டு பேருக்கும் இடையில எந்த நேரம் போராட்டம் தொடர்ந்து இந்த மலக்கு வென்றால் அதாவது இவன் தொடர்ந்தும் இந்த மனிதன் மனித புரிதலாக மாறிவிடுவான் இல்லை இவன் தொடர்ந்து கெட்ட செயலிலே கெட்ட போக்கிலே வழியிலேயே போய்கொண்டிருந்தால் மலக்கு பலீனமடைந்து பலீனமடைந்து அவர் அறிந்து விடுவார் சைத்தானுடைய கை ஓங்கிவிடும் அப்போது இவனே சைத்தானாக மாறிவிடுவான் அப்போது சஹாபாக்கு கேட்டார்கள் அல்லாவுடைய உங்களுக்கும் ஒரு மழக்கும் சைத்தானும் இருந்தார்களா இருக்கிறார்களா ஆம் எனக்கும் ஒரு மலக்கு ஒரு செய்தான் என்னுடைய மலக்கு எனது செய்தியடித்து விட்டார் என்று சொன்னார்கள் எப்போதும் பாருங்கள் திசா தோழிக்கு பிறகு இந்த பயானுக்கு நிற்கிறதா இல்லையா ஒரு மனசு சொல்லும் போ நீ இந்த பட்ஜ நின்ண்ட உங்களோட இருக்கிறான் பொருள் அல்ல அவரு கூட மறுபக்கம் செய்து சொல்றத கேட்டோம் இப்படி நாளாந்த நாங்க மனசாட்சி சொல்றோம் மனசாட்சி உள்ள விஷயத்தில் கல்வி விஷயத்தில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பது வந்தார்கள் அதற்கு தான் அவருடைய அழுத்தமும் முக்கியத்துவம் இருந்ததை நாங்கள் மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம் இந்த வகையில் இந்த வெற்றி பெறக்கூடியமயமான உள்ளமாக மாற்ற வேண்டும் என்றால் ஆரம்பிக்க வேண்டும் நமது உலகாயுத பயணம் அந்த பயணம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன உலகாயுத பயணம் சிறந்தோம் இப்ப தேவைகள் படிக்க வேண்டும் படித்தோம் படித்து முடித்ததுக்கு பின்னால தொழில் செய்ய வேண்டும் தொழில் செய்கிறோம் கட்டினோம் என்ன செய்ய மருமகம் ஒழுங்க அமையல்ல அதை பார்த்துக்கொண்டு போய் சந்திக்கும் வரைக்கும் இந்த தகாதூர் முடிவில் விடு கொஞ்சம் ஒரு ஆன்மீகத்தை கொஞ்சம் பார்த்துக் கொண்டு போகும் அதுதான் தொழில் பிடிக்கிறது கொஞ்சம் குரான பார்த்துக் கொள்வது கொஞ்சம் இப்படி போகுது ஆனால் பயணத்தை பற்றி நாம் பெரிய அளவில் திட்டமிட்டு இந்த ஆன்மீக பயணத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்ல முடியாமல் உலகாயுத பயணத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் என்று நமக்கு சொல்ல முடியும் உலகாயுத பயணத்தில் வயசு எத்தனை எந்த கட்டத்தில் இருக்கிறோம் சிறுவனாக இருந்தேன் பிறகு இளைஞனானே பிறகு திருமணம் முடித்தேன் குடும்பஸ்தனானே இப்போது நான் வயோதிப பருவத்தை அடைந்து கொண்டிருக்கிறேன் நான் என்னென்ன விஷயங்களை சாதித்திருக்கிறேன் என்று பெருமையாக நாம் பட்டியலித்து காட்ட முடியும் இது நமது உலக பயணம் பயணத்தில் நாங்கள் எங்க இருக்கிறோம் எந்த வயிற்று கருத ஆன்மீக பயணத்தில் அல்லாஹாவை நோக்கிய பயணத்தில் மருமையை நோக்கிய பயணத்தில் சுவனத்தை நோக்கிய பயணத்தில் முதலாவது கட்டம் என தெரியுமா சௌபாஹு அவர்கள் இந்த ஆன்மீக பயணத்தில் நமக்கு சொல்லி தந்த முதலாவது கட்டம் முதலாவது நிலை தௌபா இதுதான் தெரியுமே ஒரு வருஷத்துக்கு ஒன்பது வருஷத்துக்கு போதும் அந்த தௌபாவை பற்றி நான் இங்கு பேசவில்லை அது ஒரு தௌபா என்றால் பொருள் மீடுதல் திரும்புதல் மீடுதல் திரும்புதல் எதிலிருந்து திரும்புதல் எதற்கு திரும்புதல் எதிலிருந்து மீடுதல் எதற்கு மீடுதல் குணமாக்கிறார்கள் என்பது பொருள் இரண்டாவது கருத்துக்கான இடமில்லை அதாவது நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து இந்த லௌகீக வாழ்க்கையிலிருந்து சைத்தானுடைய பாதையிலிருந்து அல்லாவுடைய பாதைக்கு திரும்புதல் மீடுதல் முதலாவது முதலாவது நுழைந்து விட்டேன் அல்லாவின் பாதையில் நுழைந்து விட்டேன் அவர்களோடு பயணிப்பதற்காக பயணத்தை மேற்கொள்வதற்காக வந்துவிட்டேன் இதைத்தான் குரு சொல்கிறது அல்லாவின் பக்கம் தூய்மையாக மீழுங்கள் அல்லாவின் பாதையின் பக்கம் மிக தூய்மையாக திரும்புங்கள் பாதைக்கு சோனத்தின் பாதைக்கு தூய்மையாக திரும்ப வேண்டும் என்றால் மூன்று நிபந்தனைகள் உண்டு முதலாவது இதுவரை செய்த அனைத்து பாவங்கள் இருந்தும் குற்றச்செயல்கள் இருந்தும் சமூக விரோத செயல்கள் இருந்தும் விடுபட வேண்டும் இரண்டாவதாகலை என்று உள்ளத்தில் ஆழமாக திட சங்கல்பம் உறுதி கூட வேண்டும் இப்போதைக்கு சவுபாவை பெற்றுக்கொள்வோம் பிறகு தலைப்புல இருந்து செய்வோம் தலைப்பு ஆரம்பத்தில் இருந்து செய்வோம் இப்படி சவுபாவை பெற்றுக்கொள்வோம் செஞ்சது எல்லாம் பிறகு மருவ ஆரம்பிப்போம் அப்படி அல்ல இதற்கு பிறகு நான் செய்யவே மாட்டேன் என்பதை மேல் மனசால் அல்ல அடிமனசால் ஆள் மனசால் நாம் சொல்ல வேண்டும் மேல் மனசால் சொல்றது இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் மன்னிப்பு கிடைச்ச புற ஆரம்பத்தில் இருந்து செய்வோம் என்று சிந்தித்தால் இரண்டாவது நிபந்தனை மூன்றாவது நிபந்தனை செய்த குற்றங்களுக்காக பாவங்களுக்காக கை சேதப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் மனம் வேண்டும் கண்ணீர் வடித்து அள வேண்டும் அப்படி இல்லாம இருந்து மனமுருகி கவலைப்பட்டு கைசேதப்பட்டு அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கபூல் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு அந்த சோபாவை செய்து முதல் கட்டம் ஆன்மீக பயணத்தில் ஆரம்பது கட்டம் சரியாக அமைந்துவிட்டால் கட்டத்தை நோக்கி நாம் இயல்பாகவே செல்வோம் இரண்டாவது கட்டம் என்ன இரண்டாவது நோக்கி நாம் செல்வோம் என்ன சொன்னாலே உனக்கு சந்தேகம் உள்ளதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாததை பின்பற்றுவதுதான் கேளுங்க இதுவெல்லாம் சந்தேகம் அதை விட்டுவிட வேண்டும் சந்தேகம் இல்லாத பின்பற்ற வேண்டும் போது சிலர் தங்களுக்கு சார்பான பசுவாவை பெற்றுக்கொள்ளும் வகையிலும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க செய்யலாம் தானே பரவாயில்லை தானே அன்புக்குதான் இல்லாமல் யோசிக்கிறோம் சரி இந்த காலத்தை குறித்துள்ள தமிழ் தானே எப்படியாவது நமக்கு தாழ்வான தீர்ப்பை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்வார் என்பது விட்டுவிட்டு சந்தேகம் உறுதியான விஷயங்களை இணைக்கு வரும் ஏன் என்றால் பேரல் இல்லை போது என்ன நடக்கும் திருமணம் போய்விடும் பழைய மாதிரி போயிடுவோம் சென்றுவிடாத வண்ணம்வுதிதலை பாது உ என்ற கட்டம் வருகின்றன ஒரு கேள்வி பிறக்கும் பட்ஜெட் என்னாகும் ஆகும் பட்ஜெட் துண்டு விழுமே இந்த ஹராமுடி சொல்லி விட்டா நம்ம வருமானம் என்னவாகும் நமக்குள்ளே நிறைய இருக்குது என்ன செய்வது என்ற உண்மையில் ஒரு மனிதனிடம் வர என்ற பேருதல் வரும் என்ற பேருதல் வந்தால் என்ற பச்சத்த நிலை வரும் அதாவது எனக்கு வேண்டாம் அது கிடைக்காமல் போகட்டும் அதை நான் இழக்கத்தான் விடுபட மாட்டேன் பாடுபடாத நிலை அல்ல எல்லாம் செய்வான் ஆனால் தனது சௌவா பாதிக்கப்படாமல் தன்னுடைய பேணிகள் பாதிக்கப்படாமல் தன்னுடைய அந்த வெளிப்புணை பாதிக்கப்படாமல் எல்லாம் செய்வான் ஆனால் நிலைக்கு வந்து விடுவான் ஜூத் என்பது துறவரம் அல்ல துறவரத்தை ஏற்றுக்கொண்ட மார்க்கம் அல்ல உலக ஆசைகளுக்கு என்ன என்று வினவப்பட்டது அவர்கள் சொன்னார்கள் தலைவிரி கோலமாக செல்வதோ அசிங்கமாக ஆடை அணிவதோ பற்றற்ற நிலை அல்ல மாறாக உள்ளத்தை திருப்பி விடுவதுதான் உண்மையான இருக்க முடியுமா அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக இருக்க முடியும் ஆயிரம் தீனார்களை கையில் வைத்திருப்பவன் உலக ஆசை இல்லாதவனாக இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் என்று கேட்ட அவர்கள் சொன்னார்கள் அந்த ஆயிரம் தீனார் மேலும் அதிகரிக்கிறது என்ற நிலையில் அவன் சந்தோஷப்பட மாட்டான் குறைந்து விட்டால் கவலைப்பட மாட்டான் கூடினால் சந்தோஷப்பட மாட்டான் குறைந்தால் கவலைப்பட மாட்டான் எனவே எப்படும் வைத்திருக்கிறான் என்பதன் என்பதல்ல அவனது உள்ளம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் இப்போ அவர்கள் சொன்னார்கள் உண்மையான உலகப்பட்ட மனிதன் ஆசிய மனிதன் யார் தெரியுமா அவனுக்கு உலகம் கிடைத்தால் மகிழ்ச்சி அடைய உலக பலன் கிடைத்தால் மனிதர்களுக்கு மத்தியில் அவன் சிரிப்பான் தனிமையில் இருக்கின்ற போது தண்ணீர் வடித்து அழுவான் உலக லாபம் அவனுக்கு கிடைத்தால் மனிதர்களுக்கு முன்னால் அவன் சிரிப்பான் தனிமையில் இருக்கின்ற போது தண்ணீர் வலித்து அழுவான் இதற்கு நான் பதிவு சொல்லி ஆக வேண்டுமே இதை எப்படி சம்பாதித்தேன் எப்படி செலவு செய்கிறேன் ஹக்குகளை கொடுத்தேனா இதற்கெல்லாம் பதி சொல்லியாக வேண்டுமே என்று தண்ணீர் அழுவான் அவன் தான் அப்படி இல்லாம பணத்தை தூக்கி வீசுறவன் அல்ல பணம் வேண்டாம் என்று அல்ல காய்ச்சல் வேண்டாம் என்று அல்ல என்ற கருத்தை அவர்கள் சொன்னார்கள் ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த பகுதியை முடிவு செய்யலாம் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் அவர் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் ஒரு குடிசையிலே ஒரு வேலை உண்டு மற்றொரு வேலை பற்றியில் இருந்து வாழ்ந்து கொண்டு அவருக்கு ஒரு சீடர் இருந்தார் ஒரு அந்த சீடர் தன்னுடைய சேகை சந்தித்து அந்த எளிமையாக வறுமையோடு வாடுகின்ற சேகை சந்தித்து ஷேக் அவர்களே நான் இந்த ஊருக்கு பயணம் போகிறேன் ஒரு தேவை நிமித்தம் உங்களுக்கு அந்த ஊரில் ஏதாவது தேவை இருக்கிறாங்க அப்போது ஷேக் சொல்கிறார் அந்த ஊருக்கா போகிறாய் அது எனது ஷேக் இருக்கிற ஊரு போனால் உனது வேலையை முடித்து விட்டு ஷேகை சந்தித்து அவருக்கு சலாம் சொல்லி எனது சலாத்தை தெரிவித்து அவர் ஏதாவது எனக்கு நசீகச் சொன்னால் அந்த நசீகத்தை கேட்டு வந்து என்னிடம் சொல் என்று சொல்கிறார் தேவையை விட சந்திக்க போகிறோம் என்ற அந்த எதிர்பார்ப்பு மிக எளிமையாக வலிமையோடு வாடுவதாக இருந்தால் வாடுவதாக இருந்தால் நமது எப்படி இருப்பார் என்று கட்டணை செய்து பார்க்கிறார் அந்த ஊருக்கு போடுற அவசர அவசரமாக அவருடைய வேலையை முடித்துவிட்டு தனது மக்களிடம் கேட்கிறார் மக்கள் சொல்கிறார்கள் இன்னாரையா விசாரிக்கிறீர்கள் அவருடைய மாளிகை பெரிய மனக்குழப்பி போயிருக்க குடிசைக்கு வறுமையோட எளிமையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொந்தமா இருக்குது பிறகு ஏதோ இன்னும் என்றாலும் பெரிய பரிவாரங்களோடு பலர் குடைசூட காவலர்கள் குடைசூட மிகவும் கம்பீரமாக மிக ஆடம்பரமான ஆடைகளை அடைந்து ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் இவர் யார் என்று பார்க்கிறார் ஒரு அரசரா அதிகாரியா ஆட்சியாளரா ஒரு மாநில தலைவரா கவர்னரா இவர் பார்க்கிறார் காவலாளிகள் கேட்கிறார் யார் வருது யார் வருவது அவர் தான் நீ பார்க்க போற சேர்க்கு கள்ளப்பயலா இருக்கா நம்ம ஏமாத்தி போட்ட நம்ம சேகம் ஏமாந்து போனாரு நினைச்சு மறுவா சொல்றாரு விவகாரம் நாம தலை போடப்படா சொன்ன வேலையை செஞ்சுட்டு தனக்கு திரும்ப அவர் தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கொண்டு அவருடைய டேர்ன் வந்த போது சேவை பார்ப்பதற்காக சொல்கிறார் பின்னாம்பெரிய மாளிகை அந்த மாளிகையிலே பெரிய மண்டபம் அந்த மண்டபத்திலே சே ஆடம்பரமான அப்படியே அமர்ந்திருக்கிறார் போய் சலாம் சொல்கிறார் பதிவு சொல்கிறார் சொன்னார் கேள்வி உலகத்தில் அப்படியே மூழ்கி போயிருக்கிறார் உலக வாழ்க்கையில் சொன்ன தெரியுமா தம்பி எனது சீனரிடம் சொல் எனது சீடனிடம் போய் சொல் இன்னும் சற்று உலக ஆட்டை அவரது இருக்கிறது அதையும் குறைத்துக் கொள்ளும் படி சொல் உலகமே கிடையாது அப்படியே மூழ்கி போயிருக்கிறான் இவர் சொல்றார் இன்னமும் அந்த சீடனும் கொஞ்சம் உலக கொடுத்துக் கொள்ள சொல்லு போறார் சேகை போய் சந்திக்கிறார் பதட்டத்தோடு சேகை சந்தித்திருக்கிறார் சந்தித்தேன் உங்களுக்கு சொல்லட்டுமாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உலகாசு இருக்குதாம் அதை குறைச்சு கொள்ள சொல்லு அவர் கண்ணீர் வடிக்கிறார் கண்ணீர் வடித்து அழுகிறார் என்னோட சே சொன்னது உண்மைதான் அவர் முழு உலகையும் தன் கைவசம் வைத்திருக்கிறார் ஆனால் அல்லாஹ் கொடுத்ததை அவன் நாடி கொடுத்ததை அவர் சுமந்திருக்கிறார்